زید மனிதர்களே உங்கள் வீடுகளில் தொழுங்கள் நிச்சயமாக தொழுகையில் மிக சிறந்தது ஒருவர் கடமையான தொழுகையை தவிர தன் வீட்டில் தொழும் தொழுகைதான் இன்று நபிசல்லு அலிபின் அவர்கள் கூறினார்கள்